சிவமயம் திருச்சிற்றம்பலம் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த போற்றி பஹ்ருடை பூமன்னும் மன்னும் நான் முகத்தோன் புத்தேளே ராங்கவர் கோன் மாமன்னு ஜோதி மணி மார்பன் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய்விந்துவுடன் நாதம் நாதாந்தம் நடுவேதம் போதத்தால் ஆமளவும் தேட அளவிறந்த அப்பாலை சேம ஒளியவரும் தேரும் வகை மாமணிசோல் சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கருத்த நின்ற நிறுத்த நிலை போற்றி குன்றாத பல்லுயிர் வெவ்வேறு படைத்தும் அவை காத்தும் எல்லை இளை பொழிய விட்டு வைத்தும் தொல்லையுறும் அந்தம் டி நடுவென்றெண்ண அளவிறந்து வந்த பெரிய வழி போற்றி முந்துற்ற நெல்லுக்குமி தவிடே நீடு செம்பில் காளிதமும் தொல்லை கடல் தோன்ற தோன்றவரும் எல்லாம் ஒரு புடையொப்பதாய்த்தான் உள்ளவாருண்டாய் அருவமாயெவ்வுயிரும் மார்த்தே உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் மாநாகம் வன்னிதனை தான் அடக்கும் காட்ட தகுதியும் போல் ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிபொழில்லானவத்தால் எண்ணும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும் உள்நாடியே கட்புலனார்காணார்த்தம் கை கொடுத்த கோலே போல் பொற்புடைமாயை புனர்பின் கண் முற்பால் தனு கரணமும் புவனமும் மன முதலால் வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி அதனால் பிறப்பாக்கி கை கொண்டும் மீட்டறிவு காட்டும் வினை போற்றி நாட்டுகின்ற எப்பிறப்பும் உற்சை இரு வினையால் நிச்சயித்த பொற்புடைய தந்தையாய் போகத்துள் கர்ப்பமாய் உள்ளில் பனிபோல் புகுந்திவலை குட்படுங்கால் எல்லை படாவுதரத் தீண்டிய தீ பல்வகையால் அங்கே கிடந்த அநாதி உயிர் தம்பசியால் எங்கேனுமாக எடுக்கும் என வெங்கும்பி காயக்கரு குழியிற் காத்திருந்தும் காமியத்து கேய கை கால் முதலாய் எவ்வுறுப்பும் ஆசரவே செய்து திரு பின்பியோகிருத்தி முன் முன்புக்க வைய வழியே கொண்டனைகின்ற பொய்யாத வல்லபமே போற்றி அம்மாயக்கால் தான் மறைப்பே நல்ல அறிவொழுந்து நன்கு தீது ஒல்லையுறா அக்காலம் தண்ணீர் பசி அறிவித்தழுவித்து உக்காவிசோரத்தாய் உள்நடுங்கி மிக்கோங்கும் சிந்தை உருக முலையுருகும் தீஞ்சுவைப்பால் வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப பந்தித்த பாச பெருங்கயிற்றால் பல்லுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றி ஆசற்ற பாழை பசும் பதத்தும் பாலநாம பதத்தும் நாளுக்கு நால ஞானத்த மூழ்வித்து கொண்டாழ ஆழ கருவி கொடுத்தொக்க நின்று பண்டாரியான படி போற்றி தண்டாத புன் போர்த்த புழு குரம்பை மாமனையில் அன்பு சேர்கின்றன முன்புள்ள உண்மை நிலைமை ஒரு காலகலாது திண்மை மலத்தால் சிறையாக்கி கண்மறைத்து மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உட்கிடப்ப காலனியதி நியதி மேலோங்கு முந்தி வியன் கட்டில் உயிர் சேர்த்து கலை வித்தை அந்த அராகமவை முன்பு தந்த தொழிலறிவிச்சை துணையாகமானின் எழிலுடைய முக் குணமும் எய்தே பொழியருளா மன்னும் இதயத்து சித்தத்தார் கண்ட பொருள் இன்ன பொருள் என்றியம்பொண்ணா அந்நிலை போய் கண்டவியன் கட்டிற்கருவிகள் ஈரைந்தொழிய கொண்டு நியமித்தற்றை நாட்கொடுப்பை இருவினையால் முன்புள்ள இன்ப துன்பங்கள் மறுபும் வகை அங்கே மறுவி உருவுடன் நின்று பூங்கு நுதலாயில் போங்கருவியெல்லாம் புகுந்தீண்டே நீங்காத முன்னை மலத்தினிருள் மூடா வகையகத்துள் துண்ணும் இருள் நீக்கும் சுடரே போல் அந்நிலையே சூக்கம் சுடருவிற்பெய்து தொழிற்குரியர் ஆக்கி பணித்தரம் போற்றி வேட்கை மிகும் உண்டி பொருட்டால் ஒரு காலவியாது மண்டி எரியும் பெருந்தி திண்டிரல் சேர் வல்லார்கள் வல்ல தொழில் புரிதல் எல்லாம் உடனே ஒருங்கிசைந்து சொல்காலை முட்டாமல் செய்வினைக்கும் முர்ச்சை வினைக்கும் பட்டோலை தீட்டும் படி போற்றி நட்டோங்கும் இந்நிலைமை மானுடருக்கேயன்றி எண்ணிலா மண்ணுயிர்க்கும் இந்த வழக்கேயாய் முன்னுடைய நாள் நாள் வரையில் உடல் பிரித்து நல்வினை கண் வாணாளின் மாலாயயனாகி நீழ்நாகர் வானாடர் கோமுதலாய் வந்த பெரும் பதத்து தத்தால் நலம் பெறுநாள் தான் மாழ வெற்றி கடுந்தூதர் வேகத்துடன் வந்து பற்றித்தம் வெங்குருவின் பார் காட்ட இற்றைக்கும் இல்லையோ பாவி பிரபாமை என்றெடுத்து நல்லதோரின் சொல்நடுவாக சொல்லி இவர் செய்திக்கு தக்க செயலுறுத்து வீரென்று வெய்த்துற்றுரைக்க விடை கொண்டு மையல் தரும் செக்கின் இடை திரித்தும் தீவாயிலிட்டெரித்தும் தக்க நெருப்பு தூண் தழுபுவித்தும் மிக்கோங்கு நாராசங்காய்ச்சி செவி மடுத்தும் நா அறிந்தும் ஈரா உன்பூனைத்தின் என்றடித்தும் பேராமல் அங்காழ்நரகத்தழுத்துவித்தும் பின்னுந்தம் வெங்கோபமாராத வேட்கையராய் இங்கொரு நாள் எண்ணி முதற்காணாத இந்நற்கடு நரகம் பன்னிட நாற்றெழுத்தும் பணி கொண்டு முன்னாடி கண்டு கடன் கழித்தல் காரியமாம் என்றெண்ணி கொண்டு வருநோயின் குறிப்பறிவார் காய் மண்டரிய கண்ணுரிக்க நன்னிதியம் ஈத்து தந்தை தமரின் புறுதல் வாய்த்த நெறி ஓடியதேரின் கீழ் உயிர் போன கன்றாலே நீடு பெறும் பாவமின்றே நீங்குமென நாடித்தன் மைந்தனையும் ஊர்ந்தோன் வழக்கே வழக்காக நஞ்சனைய சிந்தை நமந்தூதர் அல்லல் அருத்தும் அருநரகம் கண்டு நிற்க வல்ல கருணைமரம் மரம் போற்றி பல்லுயிர்க்கும் இன்ன வகையால் இரு வினை கண்ணின்றருத்தி முன்னை முதலென்ன முதலில்லான் நல் வினை கண் எல்லா உலகும் எடுப்புண்டெடுப்புண்டு செல்காலம் பின் நரகம் சேராமேம் நல்ல நெறி எய்துவதோர் காலம் தன் நண்பரை கண்டின்புறுதல் உயும் நெறி சிறிதே உண்டாக்கி பையவே மட்டாய் மலராய் வருநாளில் முன்னை நாள் மொட்டாய் உருவா முறை போல கிட்டியதோர் நல்ல பிறப்பிற்பிறப்பித்து நாடும் வினை எல்லை இரண்டும் இடையொப்பில் பல்பிறவே அத்த மதிலன்றோ அளவென்று பார்த்திருந்து சக்தி போற்றி முக்தி தரும் நன்னெறிவிஞ்ஞான கலர் ஒன்றினயம் அந்நிலையே உள்ளின்றருத்தருளே பின் அன்பு மேவா விளங்கும் பிரளயாகலருக்கு தேவாய் மலகன் மந்தீர்த்தருளே பூவலயம் தன்னின்றுங்கா சகலர்க்கவர் போல முன் நின்று மும்மலன் தீர்த்தாட்கொள்கைக்கு அன்னவனுக்கு ஆதி குணமாதலினால் ஆடும் திருத்தொழிலும் ஜோதி மணிமிடற்று சுந்தரமும் பாதியாம் பச்சையிடமும் பவள திருச்சடை மேல் வச்ச நதியும் மதி கொழுந்தும் அச்சமர ஆடும் அறவும் அழகார் திருநுதல் மேல் நீடுருவநீ நெடுங்கண்ணும் கேடிலய் கூட்டும் தமருகமும் கோல எரியகளும் பூட்டறவக்கச்சும் புலியதழும் வீட்டின்ப வெள்ளத்தழுத்திவிடும் தாளினும் அடியார் உள்ளத்தினும் பிரியா ஒன்சிலம்பும் கள்ளவினைவென்று பிறப்பருக்கச் சாத்திய வீரக்கழலும் ஒன்றும் உருத்தோன்றாமல் உள்ளடக்கி என்றும் இரவாத இன்பத்தமை இருத்த வேண்டி பிரவா முதல்வன் பிறந்து நரவாறும் பேரிலநாதன் ஒரு பேர் புனைந்து பாரோர்த்தம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்தொழுகேம் கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி மிண்டாய ஆறு சமயப் பொருளும் அறிவித்தவற்றேர் பேரின் மையங்களுக்கே பேராக்கி தேராத சித்தந்தெளிய திருமேனி கொண்டு வரும் அத்தகைமை தானே அமையாமல் வித்தகமாம் சைவ நெறியில் சமய முதலாக எய்தும் அபிஷேகம் எய்து வித்து செய்ய திரு கண்ணருளால் நோக்கி கடிய பிறப்பாற்பட்ட புண்ணும் இருவினையும் போயகல வண்ணமலர் கைத்தலத்தை மெய்த்தகமை எல்லாம் விரித்தோதி ஒத்தொழுகும் சேனாரிருள் வடிவும் செங்கதிரோன் பால் நிற்ப காணாதொழியும் கணக்கே போல் ஆணவத்தின் ஆதி குறையாமல் என் பால் அணுகாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றி மேதக்கோர் செய்யும் ஷரியை திகழ்கிரியாயோகத்தால் எய்தும் சீர்முக்தி பதம் எய்துவித்து மெய்யன்பால் காணத்தகுவார்கள் கண்டால் தமை பின்பு நாணத்தகும் ஞான நன்னெறியை வீணே எனக்கு தரவேண்டி வேண்டி எல்லா பொருட்கும் மனக்கும் மலரையன்மாழ்வானோர் நினைப்பினுக்கும் தூரம் போலே அணிய சுந்தரத்தாள் என் தலைமேல் படி தந்தருள் செய்த பேராளன் தந்த பொருள் ஏதென்னில் தான் வேறு நான் வேறாய் வந்து புனரா வழக்காக்கி முந்தியந்தன் உள்ளம் என்றும் நீங்காதொழித்திருந்து தோன்றி நின்றும் கள்ளமின்று காட்டும் கழல் போற்றி வள்ளமையால் தன்னை தெரிவித்து தான் தாளின்கிடந்த என்னை தெரிவித்த எல்லையின் கண் மின்னாரும் வண்ணம் உருவம் மறுபும் குணமயக்கம் என்னும் கலை காலம் எப்பொருளும் முன்னம் எனக்கு இல்லாமை காட்டி பின் பெய்தியவா காட்டி இனி செல்லாமை காட்டும் செயல் போற்றி எல்லாம் போய் தம்மை தெளிந்தாராய் தாமே பொருளாகி எம்மை புறங்கூறியின்புற்று செம்மை அவிகாரம் பேசும் அகம் பிரம்மக்காரர் வெளியாம் இருளில் விடாதே ஒளியாயினி நின்ற நிலையே நிகழ்த்தி உள்ள பொருள் வேறின்றி ஒன்றாக சாதித்து தம்மை சிவமாக்கி இப்பிரவி வேதம் தன்னில் இன்பம் வேதமுற பாதகரோடு ஏகமாய் போகாமல் எவ்விடத்தும் காட்சி தந்து போக மாம்பொற்றினுட்புணர்த்தி ஆதியுடன் நிற்க அழியா நிலை இதுவே என்றருளி ஓக்க வியாபகந்துட்காட்டி மிக்கோங்கும் ஆனந்தமாக்கடலில் ஆரா அமுதளித்து தான் வந்து செய்யும் தகுதியினால் ஊன் உயிர்த்தான் முன் கண்ட காலத்தும் நீங்காத முன்னோனை என் கொண்டு போற்றி சைப்பே என் யான் வெண்பார் போற்றி திருத்தில்லை போற்றி சிவபோகம் போற்றியவன்மை ஞான புண்ணியநூல் போற்றியங்கள் வெம்பந்த வாழ்க்கை விடவேறாய் வந்துண்ணின்ற சம்பந்த மாமுனி போற்றாள்